வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் கல்லானாலும் இது நம் தமிழ் சமூகம் கண்ட மிக மூத்த மிக பழைய ஆனால் இன்று அதுதானே உண்மையாகவும் வாழ்க்கையின் ஒரு அன்றாட நிகழ்வாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இதை எத்தனை பேரு ஏத்துக்குவோம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் கணவன் அப்படிங்கிறவர் எப்படி இருந்தாலும் தன்னுடைய கணவன் அப்படின்னு வாழ்ந்ததுதான் நம் தமிழ் சமூகம் ஏனென்றால் சிலப்பதிகாரத்துல எடுத்துக்குவோம் தினசரி கண்ணகிய உதாரணமா சொல்றதாக யாரும் தவறாக கொள்ள வேண்டாம் கண்ணகியை உதாரணமாக சொல்ல வேண்டிய திருக்குறள் இது ஏனென்றால் கோவலனும் கண்ணகியும் அன்போடு வாழ்கிறார்கள் என்ன சென்று பாசம் இது இன்றளவும் நம் தமிழ் சமூகத்தில இருந்துட்டுதான் வருது அதனாலதான் மேற்கத்திய கலாச்சாரம் எவ்வளவு பரவினாலும் கூட தமிழ்நாட்டுல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது இன்னும் நல்லா இருக்கு ஏனென்றால் இன்றைக்கு தொடர் நாடகத்துல காமிக்கிற மாதிரியோ நாம் விளம்பரங்கள்ல பாக்கற மாதிரியோ குடும்பங்களை இல்ல கணவன் மனைவி அப்படிங்கிறது மிகப்பெரிய கணவனே எல்லாமே மனைவிதான் தனக்கு எல்லாம் அப்படின்னு நம்பி மனைவியோடு சேர்ந்திருக்கணும் இது இன்டர்நேட்டு வளர்ந்த உறவு முறை அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகம் கடைபிடித்த உறவு முறை வள்ளுவர் மிக அழகாக தெளிவாக சொல்கிறார் ஒரு பெண் என்பவள் தெய்வத்தை கூட தொழ மாட்டாள் ஆனால் தன்னுடைய கணவனை தொழுது அதிகாலையில் எழக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இருந்திருக்கிறது வான்மலையிடம் போய் ஒரு கற்புடை மங்கை தன்னுடைய கணவனை மட்டுமே தொழக்கூடிய பெண் மழையே நீ பெய் அப்படின்னு சொன்னா அந்த மழை பெய்யுமா அதை தான் வள்ளுவர் சொல்றார் ஆக அப்படிப்பட்ட இல்லறத்தை கணவனும் மனைவியும் இணைந்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய இல்லறத்தை பேணி போற்றி பாதுகாப்போம் தமிழ் சமூகம் இன்னும் மெம்மேலும் வளர்ச்சியடைய நம்மால் இயன்றதை செய்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் எண் ஐம்பத்தி தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை மீண்டும் குரல் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும்